ஆயிராவது ஆண்டு நிறைவு விழாவின் முன்னோடியாக நடக்கக்கூடிய உபநியாசங்கள் அடிய கொடுத்த தலைப்பு ஆழ்வாருடைய விஷய வைராக்கியமும் உக்குரும்பு அறுத்தலும் வியாக்கியானங்களில் பார்த்தா ஒன்றுமே இல்லை இல்லை சரித்திர இருக்கிறது இருந்தாலும் ஆழ்வாவுடைய ஸ்ரீசுக்திகள் சில வைத்துக் கொண்டு ஓரளவு நிறைவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தில் அடிப்படி உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன் நேர உபன்யாச விஷயத்துக்கே வந்துடுறேன் அந்த காலத்திலெல்லாம் வைதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் காலம் தள்ளி கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் புதிய பாஷையிலேயே பேசுறேன் அவளுக்கெல்லாம் பச்சகால பராயணர்கள்னு பேர் பகல் பொழுது இருக்கிறதே அந்த பகல் பொழுது முப்பது நாள் அதை இப்படி எல்லாம் பிரிச்சு முதல் காலம் பிராத்த காலம்னு வேறு அந்த காலத்துக்கு அபிகமன காலம் என்று சொல்வார்கள் அந்த அபிகமன காலத்தில் என்ன பண்ணணும்னா காலப்புற எழுந்திருக்கணும் எழுந்து கொண்டு தீர்த்தமாட வேண்டும் காலை சத்தியாவந்தனம் பண்ண வேண்டும் பெருமாளுடைய சந்நிதியை வலம் பெற வேண்டும் உபாதான பெருமாளுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் முதலிய சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுத்த தீர்த்தம் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் எல்லாவற்றையும் சுத்த தீர்த்தம் ஏத காயந்தலைவர்கள் பெருமாளுக்கு வேண்டிய திருமதினத்துக்கு வேண்டிய விஷயங்கள் தளிகைக்கு வேண்டிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் தயார் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது மூன்றாவது காலம் அந்த காலத்துக்கு இஜியா காலம்னு பேர் மாத்தியானியத்தை பண்ணிட்டு எபெருமானுக்கு திருவாராசனம் பண்ணி அந்த பிரசாதத்தை இஷ்டமித்ர பந்துக்களோடனும் அதிதிகளோடும் அமுது செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த வேறுபாடு சுவாத்தியாய காலம்னு வேறு அந்த காலத்தில் வேத வேதாங்கங்கள் என்ன இதிகாச புராணங்கள் என்ன இவற்றையெல்லாம் தானும் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் அதற்கு அடுத்த காலம் தான் யோக காலம்னு வேறு நன்றாக சத்தாமத முதல் எல்லாம் பண்ணிவிட்டு மனதை அடக்கி எபிர்மாடத்தில் நிலைநிறுத்துக் கொண்டு இரவு பூரா அதிலிருந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கள்ல அந்த மாதிரி வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே நம்முடைய ஆச்சாரிய ஆள் தான் ஆனா தலை சிறந்தவராய் இருக்கக்கூடியவர் சுவாமி குரத்தாழ்வார் பஞ்சகால பாராயண நிஷ்டர்களிலே தலைவராய் இருந்தவர் குலசேகர பாசுரம் ஏத்தி இருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தானாக எதையும் சப்பாதிக்கலை முதல்ல சப்பாதி இந்த கூரம் என்ற ஊரையே ஆண்டவர் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட திருவரங்கத்துக்கு வந்த பிற்பாடு அவர் இந்த மாதிரிதான் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார் ஒரு சமயம் ஒரு நாள் அடாது மழை பொழிகிறது இந்த அடாது மழை பொழிந்த காலத்தில் வெளியில இவர் உச்சவிருத்தி பண்ண முடியவில்லை அதாவது பிக்ஷை எடுத்தல் உச்சவிருத்தினா பிக்ஷை எடுத்தல் அந்நிய என்ன வேண்டுமோ அதைத்தான் சாப்பிடணும் பிராமணனுக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படும் இப்ப சொன்னா அதெல்லாம் தப்பு கொஞ்சம் அதோட பிராமணன் இஷ்டத்தை வைத்துக் கொண்டு வேணுமோ அதை மேல படம் எடுத்து நன்னா சம்பாதிச்சு அந்த காலத்துல சொல்லிருக்கேன் தெரிஞ்சுக்கணும் இருக்கு நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ப ஒரு முப்பது வருஷம் எம்பெருமாருக்கு திருவாராதனை பண்ணணும் அவன் அமுது செய்த பிரசாதத்தை சாப்பிடணும் வெளியில போய் எடுக்கணும் இந்த உபாதான காலம் இரண்டாவது டயத்தில் அன்னைக்கு மழை பொய்தபடினால இவர் ஒன்றுமே பண்ணவில்லை அமுது செய்யவில்லை நன்றாக படுத்து கொண்டு விட்டார் பேசாமல் போய் அரவணை பிரசாதம் விலைக்கு வாங்கி சாப்பிட்ட காலம் காலத்தில் இப்ப அந்த மாதிரிலாம் கேட்கறதுல ஏன்னா ஊர் பெருத்து போச்சு ஊர் ஜனங்கள் பெருத்து அப்படின்னால அந்த சப்தங்கள்ல இந்த ஊர்ல மணி அடிச்சு காஞ்சிபுரத்துக்கு கேட்டுருக்குனாக்க அந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததுன்னா அப்ப ஜன இல்லைன்னு அர்த்தம் அதனால கேட்கலன்னு வைத்துக் கொள்ள வேண்டும் எதுக்காக சொல்ல அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அப்பொழுது மணி கேட்கறது இவருடைய தர்மபத்னியாயிருக்கக்கூடிய ஆண்டாள் என்பவள் நீர் குலாவி குலாவி நல்லா அமுது செய்கிறீரே பிரசாதத்தை உங்களுடைய பக்தரானவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஒண்ணுமே சாப்பிடாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கவே நினைக்காதீங்க யாரையும் ஏமாத்தி ஆனா உள்ள இருக்கிற அந்தரியாமியான பகவானையும் ஏமாத்தவே முடியாது உள்ளுவார் உள்ளிற்று உடன் இருந்து உள்ளுவார் என்றால் நினைப்பவர்கள் உள்ளுவார் உள்ளிட்டு எதை நினைக்கிறார்களோ அதே மனசுல இருக்கான் அறிஞ்சானி என்று பெயர் அவருக்கு அவர் மூலமாக பிரசாதத்தை அனுப்புகிறான் மூலதாளத்தோடு சுவாமியுடைய திருமாளிகைக்கு வருகிறது அந்த பிரசாதத்தை மூலதாளத்தை கேட்டார் கேட்ட உடனே கதவை திறகுறார் கதவை திறந்தால் அந்த சுவாமி கோயில் இருந்து எழுத்து வந்து பிரசாதத்தை உடனே பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு இரண்டு திவிலைகள் ரெண்டே ரெண்டு உருண்டை எடுத்துக்கிட்டார் அதை அவளுக்கு தனக்கு சாப்பிட்டார் அதிலிருந்து வந்த குழந்தைகள் தான் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் என்று நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லுவார் இது எதுக்காக சிலவர் என்ன அவர் தன்னுடைய மனைவியை கல்யாணம் நம்ம புரியுற பாஷையில பேசங்களுக்கு பேசணும் தன்னுடைய மனைவியோடு தொடர்பு கொண்டு குழந்தை வச்சதாக கிடையாது ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது உண்மையாகவே ஒருவன் கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பானே அவன் தொடர்பு கொண்டால் தப்பு கிடையாதுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு அதுக்கு என்ன சொல்லுவா விகித விஷயம் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்துல சொல்றதுன்னா விகித விஷயம் மனப்பூர்வமாக கல்யாணம் கொண்டு பள்ளி கொண்டவர்களோடு தொடர்பு கொள்வது தவறு கடைவே கிடையாது ஆனால் பிரபன்னர்களிலே தலைவனாயிருக்கக்கூடியவன் ஆச்சாரிய நிஷ்டையிலே ஒத்த நிருப்பானை ஆனால் அது திருமந்திரார்த்தம் ஒருவனுக்கு கை வந்திருக்குமே ஆனால் அவர் என்ன பண்ண விஷயங்களை போக்கியமாக கொள்ள கூடாது நாராயணாய் விவரிக்க ஊன்றியிருக்க கூடியவர் ஆச்சாரியனான எப்பெருமான உறுதி பூண்டிருக்க கூடியவர் அவர் இன்பமே நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும் என்று உயிர் படைத்தவராய் இருந்தபடியாலதான் என்ன தான் அந்த விகித போகம் என்று சொல்லக்கூடிய மனைவியோடு தொடர்பு விடக்கூடியது இருக்கிறதே அதையும் விட்டவர் சுவாமி அந்த மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்துல பல மகான்கள் அறுத்தல் காட்டிருக்க அதை கொஞ்சம் விளக்கலாம் என்று நினைக்கிறேன் அத அற்புதமான விஷயம் இந்த முக்குறும்புங்கிற பாசுரத்தையே அருளி செய்தவர் இவருடைய சிஷியராய் இருக்கக்கூடிய அமுதனார் என்பவர் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பான் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் பிள்ளலோகஞ்சியானு அந்த ரெண்டு சென்டென்ஸ் வியாக்கியான வைத்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை தொடர்பாக விளக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன் இப்பொழுது உலகத்துக்கெல்லாம் புகழ் இருக்கிறது எல்லாத்தருக்கும் அவருக்கு புகழ் இருக்கு இவருக்கு புகழ் இருக்கு புகழ் இருக்கு புகழ் என்றாலே தமிழ குணம் அர்த்தம் புகழப்படுவது நல்ல குணங்களை சொல்லுங்க சில புகழினாலே புகழப்படுவது அர்த்தம் தமிழ அந்த குணம் இருக்கிறதே அந்த குணத்தை எல்லாம் ஆழ்வானுடைய குணத்தை ஆறாவது புகழ முடியுமா மொழியை கடக்கும் பெரும் புகழாம் மொழியை கடக்கும் பெரும் புகழான் அர்த்தம் வாக்குனாலே இவருடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியாது வாக்குனாலேயே சொல்ல முடியாதுன்னா முதல்ல மனசுனால நினைக்கணும் அப்புறம்தான் வாக்குனால சொல்லணும் வாக்குனாலேயே சொல்ல முடியாது என்றால் மனதினாலும் இவருடைய புகழை நினைக்க முடியாதுன்னு தன்னடையே கிடைக்கும்பா தன்னடையே கிடைக்கும்பா இது அபாரமான வியாக்கியானம் பண்ணி காட்டுறான் ஆச்சாரியால் மொழியை கடக்கும் பெரும் புகழான் விம்சதியிலே மனவாளம்சதியே டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார் வாஜாம் அகோசர மகா குண முழியை கடக்கும் வாஜாம் அகோசரம் வாசாம் வாக்குக்கு அகோசரம் எது கடக்கும் பெரும் கமும் சொ நிலகலும் மாணவர்க்கும் பிறர்க்கும் நீர்வையினார் கலை என்றாலே சாஸ்திரம் என்று அர்த்தம் ராஜருக்கு ஆனாலும் அவர் இவர்தான் குரத்தாழ்வான் தவிர வேற யாருமே சொல்ல முடியாது அபாரமான பெருமை பெற்றவராய் இருக்க கூடியவர் குரத்தாழ்வான் இந்த நாமள சொல்லல அந்த காலத்திலேயே சரித்திர பாகத்துல இருந்து நன்றாக தெரிகிறது ಅದக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன் குரத்தாழ்வான் யார் குரத்தாழ்வாடைய பெருமை யாருன்னு கேக்கப்படாது ราாமன்ஜு शिஷர்கள் எல்ல தலைவரான்னு கேக்கப்படாது ราாமன்ஜு शिஷர்கள் எல்ல தலைவரான்னு கேட்டு ಅದக்கு பதில் என்ன வரணும்னாக்க ஒருத்தம்பெருமான பெருமையை வேதம் பேசுகிறது அந்த எம்பெருமானுடைய பெருமையை நம்மாழ்வார் பேசினார் அந்த நம்மாழ்வாரை கொண்டாடினார் எப்பெருமானே கொண்டாடுறான் எப்பெருமானே கொண்டாடுறான் பலரடியார் முன்பு அருளிய பாம்பனை அப்பன் பாசுரம் மேலே இருக்குது பலரடியார் முன்பு அருளிய அம்பாழ்வார் பார்த்து சொல்றார் தன்னை பத்தி எத்தனையோ பேர் இருக்க அவளை எல்லாம் கொண்டு இந்த திருவாய்மொழியை பாட கொள்ள கூடாதா பராசரர் இல்லையா வால்மீகி பகவான் இல்லையா இன்கவி பாடும் பரமபிகள் என்று சொல்லக்கூடிய முதலாழ்வார்கள் இல்லையா அத்துணை பேரையும் எம்பெருமான் விட்டு விட்டானே நம்மாழ்வாராகிற என்னை பார்த்து இந்த திருவாழ்வழியை பாடு என்று சொன்னான் என்று பல அடியார்கள் செய்தே என்ன மட்டும் கொண்டாடினானே என்ன மட்டும் கொண்டாடினான்னு ஆழ்வார் சந்தோஷப்படுறார் அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஐதி காட்டுகிறார் இருக்கக்கூடிய சோழராஜ்யத்தில் எவ்வளவு தொந்தரவு தர வேண்டுமோ அத்துணை தொந்தரவையும் தந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ராமானுஜர் பார்த்தார் அந்த ராஜாக்களாலே இந்த திருவரங்கமா நகருக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து என்று நினைத்து தனக்கு ஆச்சாரியராயிருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் என்று ஒருவர் வைணவத்துக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ நம்பர் நினைச்சுட்டு கொஞ்சம் வருத்தப்படுறேன் அப்படின்னு பெரிய நம்பி என்கின்ற மகாச்சாரிய பார்த்து ராமானுஷ் கேட்கிறார் அப்பொழுது பெரிய நம்பி சொல்றார் இங்கிருந்து நான் திருவரங்க எல்லை இருக்கிறது அந்த எல்லையை ஒரு பிரதர்ஷனம் பண்ணி வரப்போகிறேன் பின்னாடி ஒருவன் வர வேண்டும் ஆனால் என் பின்னாடி வருகிறவனானவன் எப்படி இருக்கா ஒத்தன் பின்னாடி போறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமலேயே வர அப்படி யாராவது உங்களிடத்திலே சிஷ்யர்கள் இருந்தார் அவரை எனக்கு குடு அப்படின்னு கேட்டார் உடனே ராமானுஜர் கேட்கிறார் அப்படி ஒரு சிஷியர்கள் என் இடத்துல இருக்கிறதாக தெரியலையே அப்படின்னு நடத்தான் இவருக்கு தெரியும் அது ஆழ்வான் தான் தெரியும் அது தன் சொன்னால் நன்னா அது பெரிய திருவாக்கு மூலமாகவே வர வேண்டும் என்பதற்காக அப்படி ஒத்தனை எங்கிட்ட இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு ராமானு சொன்னார் உடனே அவர் சொல்றார் ஆழ்வானை அனுப்பலாகாதோ ஆழ்வானை அனுப்பலாக அப்படின்னா என்ன அர்த்தம் நாம நடந்து போறோம் நாம நடந்து போச்சே நம்முடைய நிழலானது எப்படி நம் பின்னாடியே தொடர்ந்து விடுகிறதோ அந்த மாதிரி பெரிய நம்பிகள் நடந்து போக கொண்டிருக்கிற காலத்துல திருவரங்கமா நகருடைய எல்லையை சுத்தி கொண்டு வருகின்ற காலத்துல அப்பொழுதோ இவர் பின்னாடி போனால் ஒத்தன் பின்னாடி போனோம் என்கிற எண்ணமே இல்லாமல் போனோம் அப்படிப்பட்டவரம் அதாவது கொஞ்சம் கூட அகங்காரம் அது சமஸ்கிருதம் சாமான்ய பிரசனம் பெருகும் ராமாயணத்துக்கு வேலை போகும் ஒரு மணி நேரம் ஒன்றரை கொடுத்தா அதை விவரிச்சு சொல்லலாம் புரிய சொல்ற சா என்ன பெரிய பெருமை பெருமை சொல்லலை அதுக்கு சாமானிய பிரச்சனை அது ஜென்லா சொ அப்புறம் ஸ்பெல் கேட்டார் ராமானுசர் இருக்கா ராமானுசர் ராமானுசர் இடத்துல பெரிய நம்பிகள் தூரத்தாழ்வான்னு சொன்னபடினால அது ஒரு பெரிய ஏத்தமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் காட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பெரும் புகழ்ந்தவர் அவர்தான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முறும்பான் வஞ்சம் என்றால் தமிழை ஏமாற்றுதல் அர்த்தம் எாருமே அடியார்கள் நாம் அத்துணை பேருமே அடியார்கள் தான் ஆனாலும் கூட அந்த அடியார்கள் இவனும் அடியான் நானும் அடியான் அவனும் அடியான் இன்னொரு பகவானுடைய சம்பந்தத்தை பார்த்து ஒரு அடியான் இருப்பானே ஆனால் அந்த அடியான் என்ன பண்ணணும் தனக்கு மேலானவனாக நினைக்க தனக்கு சமமானவாக நினைக்கவே கூடாது தனக்கு மேலானவனாக நினைக்க வேண்டும் என்று பிள்ளைலோகன் ஜீயர் இந்த நன்றாக நான் படித்திருக்கிறேன் மூன்றாவது என்னிடத்துல நல்ல ஒழுக்கம் இருக்கிறது தமிழ வடமொழியில் சொல்ல குலப்பெருமை அபிஜனம் அபிஜன நல்ல குலத்தில் பிறந்திருக்கிறது வித்யா நல்ல படிப்பு படுத்திருக்க வேண்டியது அதுக்கப்புறம் என்ன ஆசார் அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும் இந்த மூன்றும் ஞானம் இருந்ததுனால் அனுஷ்டானம் தியரி அண்ட் கோட்டுச்சேன் ரெண்டு பேர் இருக்கணும் படிச்சது மட்டும் போராது அது அனுஷ்டானத்திலையும் காட்டணும் வெறும் வெத்தப்படிப்போடு இல்லாமல் இருந்து அனுஷ்டானம் இல்லாத பிரயோஜனம் இல்ல அனுஷ்டானம் இருக்கும் படிப்பு இருந்து பிரயோஜனம் இல்ல ரெண்டும் சேர்ந்திருக்க வேண்டும் நல்ல குலத்திலையும் பிறந்திருக்க வேண்டும் இவரோ நல்ல குலத்துல பிறந்திருக்கார் ஹாரீத்த குலம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் இவருக்கு பல பேர்கள் உண்டும் நேற்றைய தினம் ஒரு சின்ன புத்தகம் ஒண்ணு பார்த்தேன் ஒரு பெரியவருடைய புஸ்தகம் அந்த பெரியவருடைய புஸ்தகத்தை ஒரு வியாக்கியான காட்டுச்சு ஒரே ஒரு நடத்தப்பட்டு இவரை பத்தி எழுதிச்சேன் நடமாடும் பதஞ்சலின்னு கூட்டிருக்காரு பதஞ்சலி ஒரு பெரிய கிரவேரியன் நடமாடும் பதஞ்சி பெரிய வித்வானா இருந்திருக்கா படிச்சிருக்க ஆச்சாரசீலராக ஒழுக்கத்தோடு ஒண்ணு இருந்தாலே ஆட்டம் ஆடுறோம் இந்த மூணு சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுவா ஆனா அவர் ஆடினாரா புதுசா வேதத்தில் முடியும் நேரம் இல்லது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த சம்பிரதாயத்தில் கொள்ளப்படுகிறது என்பதை காட்டுகிறார்கள் அந்த வேதத்தில் எம்பெருமானுடைய அரியானா இருப்பானை ஆனால் அவனுக்கு என்ன சொல்லப்படாத குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது சூத்திரம் கிடையாது அப்படின்னு பேர் ஒண்ணே சொல்லது சேவிக்கிற காலத்தில் அடியேன் ராமானுஜாசன் தான் சொல்றேன் சம்பிரதாயத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட தான் எந்த குலத்தை சேர்ந்தவர் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டார் அற்புதமாக வரதராஜ ஸ்தபத்தில் ரா சொல்லுடைய சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகாவித்வான் நல்ல வியாக்கியான அவர் சமஸ்கிருதத்தில் திருமந்திரார்த்தம் வரைச்ச ராமானுஜாரிய மி என்ற பாடத்தை காமிச்சு நான் ராமான குலத்துல வந்தவன் ராமானுஜருடைய குலத்துல வந்தவன் அவரோட இவரையும் அவருக்கு என்ன இவருக்கு ஞான சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம் தான் முக்கியமே தவிர ரொம்ப கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் அப்ப பாஷையே சொல்றேன் ஏன் குடி வச்சிருக்கேன் திருமணம் மனுஷன்னு சொல்லையோ அந்த மாதிரி இங்க இருக்கிற அமைப்பை வைத்துக்கொண்டோ இந்த பக்கம் இருக்கிறவர்கள் பெண்கள் இந்த பக்கம் இருக்கிறவர்கள் ஆண்கள்னு ஒரு அமைப்பு சன்னிவேசத்தை வைத்து சொல்லுகின்றோம் ஆனாலும் கூட அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு பகவானுக்கு அடிமைப்பட்டது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இந்த ஆத்ம சம்பந்தத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு ராமானுஜர் வழிவகுத்தார் அதனால அவருடைய குலத்தையும் அதாவது ஞான சந்தானத்தை சொல்றாலே தவிர இந்த பிறப்பு இருக்கிறதே அந்த பிறப்பை வச்சு சொல்லலன்னு குலப்பெருமை இருந்தாலும் சேர்ந்தவன் என்று அவர் கெட்டிக்காரா இருந்திருக்க ரொம்ப படிப்புல கெட்டிக்காரா இருந்திருக்க அந்த படிப்புல கெட்டிக்காரரா இருந்தாலும் கூட ஒரே ஒரு பாசுரம் இது ஒரு விதமா சொல்லுவா சம்பிரதாயத்தில் நைச்சானுசந்தானு சொல்லுவா எல்லாத்தையும் வருது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அதை மட்டும் கொஞ்சம் வா நீச்சகா ரொம்ப அற்புதமான விஷயம் அது பெருமானே ஸ்ரீ வைகுட்டம் என்றாலே உன்னை புகழப்போகின்ற எத்தனையோ மகான்கள் அந்த மகான்கள் என்ன பண்றா நன்னா பாடு இருக்கா ஆழ்வார்கள் பாடியிருக்கா ஆழ்வார்கள் வழியிலே வந்தவர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியால் எல்லாரும் பாடுறா அந்த ஆழ்வார்கள் உள்ளெல்லாம் உருகி உடம்பெல்லாம் சோரும்படியாக அற்புதமா பாசுரம் பாடுற விவரம் வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுளர்த்த ஆழ்வாருக்கு எம்பெருமாடத்திலே அன்பு அன்பு ஏற்பட்டது எல்லாரும் துதித்தார்கள் மதுரை மட்டுமல்ல நல்ல வார்த்தைகள் அப்படி என்ன வார்த்தைகள் வானவர்கள் செவிக்கு இனிய செஞ்சல்ல இந்த திருவாயுமொழிய கேட்ட உடனே போடாது இன்னும் சந்தோஷம் முடியல இன்னும் சந்தோஷப்படுறோம் கேட்டு ஆறார் நடத்தான் இன்னும் பாடுங்கோ இன்னும் பாடு சில பேர் பாட ஆரம்பிச்சா மூடுங்கிறான் பேச ஆரம்பிச்சாடு இந்த ஊர்ல நில உலகத்துல இருந்து திருவாயுமொழியை பாடுகின்ற காலத்துல அந்த பெரியவர்கள் என்ன பண்றான் கேட்டு ஆறார் திருப்தி படையவில்லை இன்னும் பாடுங்கள் இன்னும் பாடுங்கள்னு சொல்றார் ஆறாவகு அவரும் பாசுரம் பாடுறார் குழலின் வழியே சொன்ன புளூட் இருக்கு அந்த புளூட் என்னமா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அதை விட நாம அத மாதிரி பாசுரம் சேவிக்கிறோமா என்னங்கிறது அடுத்த விஷயம் இந்த ஆழ்வார் பாடச்சே குழலில் மலிய சொன்னோட மட்டும் அமுதாரு தொண்டர்க்கு அமுதும் இந்த பாசுரத்தை சேவிச்சாலே அமிர்தன் சாப்பிட்டாம நமக்கு ஒரு மண்ணும் தெரியல அது வேற விஷயம் ஆனால் ஆழ்வார்களுக்கு தங்களுக்கு இனிமையா இருக்கு தங்களை இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறவர்களுக்கும் இனிமையாக இருக்கும்படியாக அவர்கள் பாடு அப்படிப்பட்ட பாசுரங்கள் பிரேமார்திக் கொலகிற புருஷ புராணாகி வச்சோபி நானும் பாடுறேன் வாஜோ விடம்பிதவிதம் மம நீச்ச வாஜகா வாக்கு இருக்கிறதே இவருடைய வாக்கு நல்ல வாக்கு இல்ல யாரானு காது கொடுத்து நான் பேச்ச கேப்பாளான்னு சொல்றேன் அப்படின்னு நடத்தம் தன்னுடைய கவிதை அவ்வளவு மட்டம் தாழ்த்தி கொள்ளுகிறார் வெளியில இறங்கிற உடனே பேசுறது பூரா தப்பு தான் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெரியுமா உனக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம நைச்சியானுசந்தானம் முதல் சொல்றோம் ஆனா அத மாதிரி இல்ல அவர் பெரியவர்களா இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே தங்களை அப்படி சொல்றாரு அப்படிப்பட்ட பெரிய வித்வான் எனக்கு உள்ளன்பு ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகின்றார் அதனால அவருடைய வித்யா பெருமையை தானே கொஞ்சம் குறைச்சு வித்யா பெருமையை மூன்றாவது ஒழுக்கம் இருக்கிறது என்ன அர்த்தம் ஒழு சா இந்த தக்க ஒழுக்கம் வியாக்கியானுக்கு இந்த ஆத்மா அடிமைப்பட்டது இந்த ஆத்மா உண்மையுமே செய்யப்படாது இந்த புரியறதுக்கு என்ன செய்யணும்னா மறந்து இந்த உடம்பு கண்ட்ரோல் பண்றது இந்த ஆத்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோல் பண்ணிட்டு இருக்க இந்த ஆத்மாவையும் இதே இன்னும் புரியல அது அங்கே புரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சா புரியும் இதுக்காக சொல்லுவேன் இதுவே புரிய மாட்டேங்கிறது இப்போ ஓரளவு புரிஞ்சுட்டு தெரியுதா இப்போ ஓரளவு புரிஞ்சுட்டு அதனால இந்த சரீரமானது பேசுவதற்கு காரணம் என்ன இதுதான் இந்த ஆத்மா கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரி இந்த ஆத்மா எது கண்ட்ரோல் பண்றது பகவான் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இந்த சரீரமானது இந்த ஆத்மாவுக்கு அடங்கி இருக்கு இது சொல்றபடியெல்லாம் சொல்லுறேன் அடிமைப்பட்டு என்ன பண்ணவான் இஷ்டப்படியே நடக்கணும் தன்னுடைய முயற்சியினால ஒண்ணு பண்ணப்படுறேன் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லறதுக்காக இந்த அர்த்தம் புரிஞ்சுவிடுதுன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் நல்லா புரிஞ்சுரும் இந்த சரீரத்துக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் உடனே இந்த ஆத்மா என்ன பண்றது டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொல்றது இதுவும் போக முடியாமல் இருந்ததுன்னா நமக்கு வேண்டிய ஒத்தன் அறிவாரி தான் கூட்டிட்டு போறோம் ஒரு அச்சுத்து அல்லது அன் கான்சியஸ் பர்சனோ அல்லது போறது மே தூக்கிட்டு போறது அறிவாளி தான் இந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு எப்படி இந்த ஆத்மா இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டிய பெரிய அருளாலே இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் தான் சொன்ன அந்த பெண்கள் குழந்தைகளுக்கும் கல்யாண வயது வந்துவிட்டது வந்தவட்டோட இவர் ஆர்கும் பேசியிருக்கா கல்யாணத்துல கல்யாணம் பேச ஒத்துருத்தா பேச மாட்டாளோ பேசியிருக்கா சில பேருக்கு பொண்ணு கொடுவோன்னு கேட்டிருக்கா நாங்க தரமாட்டோம் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா போட்டிருக்க தரமாட்டோம்னு சொல்லிட்டா போட்டிருக்கேன் ஆனாலும் தர்மபத்னியா இருக்கக்கூடிய ஆண்டாளானவர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் சொந்திரது கம்முனு கிடக்கிறீரே நீர் கம்முனு கிடக்கிறீரே அப்படின்னு அவர் கேட்டுருக்கா கேட்டவுடன் சொல்றா நான் ஈஸ்வர குடும்பத்துக்கு என்ன கரையாஸ் குடும்பத்துக்கு என்ன கரையை சொல்றையா இந்த வாரம் நம்ம எல்லாம் பேசத்தான் பேசுவது நாமும் பண்றதுனால தான் நீயே பார்த்துக்கோன்னு சொல்ல முயற்சி உடனே பார்த்தார் நாளைக்கு நான் பெருமாள் போவேன் பெரிய பெருமாள்ல போவேன் நீ அப்பொழுது வந்து இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இங்க இருந்து பெரிய பெருமாள் போறார் அந்த பெரிய பெருமாள் அந்த காலத்திலாம் பேசுவாட நம்மள்கிட்ட ஏன்டா பேச உ சத்தியமேவ ஜெயத்தேன்னு என்ன சொல்றோம் பலிக்குங்கிறா நாம எவனையா நாசமா போதிக்காது ஏன்னா நாம சத்தியம் பேசுறது இல்லையா பேசினால பதிக்க போறது அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாருமே நேர்மையாக இருந்த அந்த எம்பெருமான்னா சில பேர் இடத்துல பேசியிருக்கிறான்னு தெரியுது திருக்கட்சி நம்பிக்கை எப்படி காஞ்சி வரதராஜன் பேசினார் நாம் நம்புகின்றோமோ ஆத்திகாலா இருக்கிறவள் நம்பணும் சார் ஆத்திகாலா இருக்கிறவள் எல்லாரும் நம்பணும் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கிறது பெருமாள் சொல்ல போயாள் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா நீ கவலைப்படாத மறுநாள் காலம்பறை எந்த சம்பந்தம் பண்ணக்கூடாது என்று சொன்னார்களோ அவ்வளே பெண்கூடுதான் இதுல இருந்து என்ன தெரியுது இகலோகத்துக்கே ஒன்றையுமே பார்க்காமல் இருக்கக்கூடியவர் அப்படின்னா மறு லோகத்துல நாம் என்ன பலனை அடைவோம் என்பதற்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னா பண்ணவே கூடாது பண்ணவே கூடாதுன்ற ஊர்ல எந்த இன்பங்கள் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு சில முயற்சிகள் பண்ணுகிறோமே அந்த முயற்சியோட பாசுரத்தை எங்க எடுத்திருக்காரு ஆச்சரியமான பாசுரம் இது எங்க நீயும் அன்னவீர்கள் என்கிற பாசுரம் அந்த பாசுரத்தில் நிறைந்த வன் பழி நிறைந்த வன் பழி பழி சிகுல்ட்டு வாட்டுனர் அந்த இடத்துல அரும்பதத்தில் காட்டுச்சேன்யம் வள்ளுவர் நான் எனது என்னும் அகங்காரம் இருக்கு என்னது அவனுக்கு வானோர் உலகம் பரமபதம் இருக்க ரொம்ப சுலபமா புகுலபமா புகு வள்ளுவரும் சொ அகங்காரத்தை விட்டார் அகங்காரத்தை விட்டு அகங்காரம் பெருமாடத்தில் இன்னொரு வியாக்கியானம் பண்ற அதை மட்டும் இந்த ஒழுக்கத்துக்கு பதிலாக தனம் எடுத்திருக்கா செல்வம் எடுத்திருக்க அந்த செல்வத்தை துறந்தவரே ஆறுதான் கூரத்தாழ்வான்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் பொன்னாசை இந்த மூணு ஆசையும் இல்லாதவாலே கிடையாது இந்த லோகத்தில் வேற யாருமே கிடையாது மண்ணாசை என்ன இந்த கூரம் என்கிற ராஜ்யத்தை ஆண்டவர் இந்த கூரம் என்கிற ராஜ்யத்தையே ஆண்டவர் அந்த ராஜ்யத்தையே விட்டுட்டார் இந்த அவருடைய திருமாவிகளை அடிக்கக்கூடிய மணியானது சத்தமானது சுவாமி தேவராஜனுக்கு தெரியுது அங்க அதே மாதிரி பெருந்தேவி தாயாருக்கு தெரியுது அந்த பெருந்தேவி தாயார் நம்ம குழந்தையாத்துடைய மணி இவ்வளவு நன்னா அடிக்கிறது அப்படின்னு பரம சந்தோஷப்பட்ட வேற ஒண்ணு தாயார் ஒண்ணும் நம்ம பையன் ஒண்ணு நல்லது பண்ணிட்டாங்கன்னா பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ அந்த மாதிரி உலகத்துக்கெல்லாம் தான் இந்த குழந்தைக்கு ஒரு தாய் அத்தனை ஆத்மாக்களுக்கும் தாயார் இருக்கிறவனாரு பெருந்தேவி தாயார் அவ பார்த்தா நம்ம குழந்தை நல்லார் தானே நினைச்சார். சுவாமி நினைச்சார் நான் அவன் எவ்வளவு பெரியவர்? அந்த தேவராஜன் எவ்வளவு பெரியவர்? அந்த பெருதேவி தாயார் எவ்வளவு பெரியவர்? ஆவா 20ம் பெரியவர்களா இருக்கச் செய்தே. நம்மாத்து பெரிய मणि அடிச்சு தான் சொல்லிட்டோம். நாம்பளார்தான் என்ன செணும்? இன்னொரு ரெண்டு கிண்டamani கட்டி இன்னொரு ரெண்டு சவுண்ட் கூட விடுவோம். ஆனா அவர் என்ன பண்ணார்? இருக்கிற மணிய புடுgnuனார். இருக்கிற மணிய புடுங்குன்னு சொன்னார்னு சரித்திரம் காட்டரான மாचार्य. அதனால பொன்னாசைக் கூடியது. மன்னாசை இந்த பொழுதுடியே ஊட்டுட்டு போயிட்டார். பெண்ணாச கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் அதே இல்ல இவ்வளவுக்கும் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு அவ்வளவு இந்த தேவராஜனுக்கே சமரிச்சுட்டார் சமர்ப்பிச்சுட்டு என்ன பண்றாருன்னா கடைசியில நான் இவர் தேவிகள் மட்டும் பார்க்கிறார் ஆண்டாள் மட்டும் பார்க்கிறார் நன்னா வாழ்ந்தவர் எங்கேயும் போச்சே தீர்த்த சாப்பிடுறதுக்கு இருக்க ஒரு தங்க வட்டில் எடுத்து முடிச்சிட்டு போட்டு போற அப்படி போச்சே போயிட்டே இருக்க இருட்டா இருக்க இந்த ஊர்ல ஏதாவது மடியில கணம் இருக்குன்னா வழியில பயம் இருக்குன்னு உனக்கு ஏதாவது மடியில வச்சிருக்கேன் உனக்கா வச்சிருக்கேன் அப்படின்னா உடனே வாங்கி தூக்கி எரிஞ்சு உடனே வாங்கி தூக்கி எரிஞ்சு விட்டார்னு சரித்திரமானது காட்டப்படுகிறது இதுக்காக சொல்றேன் சில பேர் இத வேணும்னு ஆசைப்படுற சொல்ல முடியாதுன்னு முக்குறும்பை அறுத்தவர் மண் ஆசை பொண்ணாசை பெண் ஆசை என்ன கல்வியினாலே வரக்கூடிய செருக்கு அதே மாதிரியாக வரக்கூடிய செருக்கு வித்தையினாக வரக்கூடிய செருக்கு அத்துணை செருக்கையும் ஒழித்தவர் என்பது என்னுடைய பல இடங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது குறித்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி இதை நிறைவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தோடும் இந்த வாய்ப்பு கொடுத்தவைக்கும் இந்த ஆழ்வானுடைய உற்சவத்தில் அடியணையும் ஒரு பொருட்டாக விதித்து என்னை பேசும்படியாக நியமித்த இந்த கமிட்டியாருக்கும் நன்றி சொல்லி பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்